அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவிலேந்து எஸ் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு வேலையை நேசியுங்கள் நீங்கள் எதை செய்தாலும் அதை முழு மனதோடு செய்யுங்கள் இல்லாவிட்டால் அந்த வேலை சிறப்பாக அமையாது நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் இந்த உலகம் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு இடத்தில் மூன்று நபர்கள் கட்டிடம் கட்டி கொண்டிருந்தார்கள் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் முதலாவது மனிதன் வெளியில் நின்று வயிற்றுப்பிழைப்புக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் இரண்டாவது மனிதன் பார்த்தால் தெரியவில்லையா கற்களை அடுக்கி கட்டிடம் கட்டி கொண்டிருக்கிறேன் என்றான் மூன்றாவது மனிதன் கூறினான் எங்கள் நாட்டு ராஜாவுக்கு நான் அழகான அரண்மனையை கட்டி கொண்டிருக்கிறேன் என்றான் இதில் யார் தன்னுடைய வேலையை நேசித்து செய்தவன் என்று கேட்டால் மூன்றாவது மனிதன் என்று உடனே சொல்லிவிடுவீர்கள் ஆம் வேலை என்பது நமது தாளந்துகளை நாம் வெளிக்கொண்டு வர நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு உழைப்பும் உண்மையும் நேர்மையும் சம விகிதத்தில் கலக்கிற சமூகம் போட்டிகளுக்கும் சவால்களுக்கும் பயப்பட வேண்டியதில்லை சில சமயங்களில் முடிவுகளை விட முயற்சிகள் அழகானவை பலன்களை விட செயல்கள் மேன்மையானவை நமது நேசிப்போம் வேலையின் மேன்மையை நிச்சயம் நம் வாழ்வில் பெறுவோம் நன்றி